நட்டினையின் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில நாம பேசி தெரிஞ்சுக்க போறது மாதிரி அஞ்சல் தலை அதாவது ஸ்பெசிமென்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பத்தி ஓவர் அஞ்சல் தலை வகைகளில் ஒன்றுதான் ஸ்பெசிமென் அஞ்சல் தலைங்கிறது மாதிரி அப்படின்னா ஒரு ஒரிஜினலுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இல்லாட்டி ஸ்டாம்பிளுக்காக ஒன்றை உருவாக்குறதுதான் இல்லையா இதை ப்ரூஃப் ரீடிங்னு சொல்லலாம் ப்ரூஃப் ரீடிங் பெரும்பாலும் நாம் பிரிண்டிங் சம்மந்தமான விஷயத்தில் நாம் பார்ப்போம் எந்த ஒரு செய்தியை விஷயத்தை நாம் பிரிண்ட் செஞ்சோம்னா அதை பிரிண்ட் செஞ்சு ப்ரூஃப் ரீடிங் பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ப்ரிண்டிங்கில் ஏதாவது நிறை குறைகள் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுத்துப்பிள்ளைகள் இருக்கும் இமேஜ் சைஸு கிளாரிட்டி அப்புறம் சீரமைப்பு இப்படி பல விஷயங்களை ப்ரூஃப் ரீடிங்ல பார்த்து ஏதாவது குறைகள் மிஸ்டேக்ஸ் இருந்தா அதை கரெக்ட் செய்வாங்க கரெக்சன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப உன்னொரு முறை பிரிண்ட் செஞ்சு செகண்ட் டைம் ப்ரூஃப் பார்ப்பாங்க இந்த சமயத்துல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு மெயின் பிரிண்ட்டுக்கு வந்து அதை அனுப்புவாங்க சோ ஒரு பிரிண்டிங் செயல்முறையில ப்ரூஃப் ரீடிங்குங்கிறது ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று இத தவிர்க்க முடியவே முடியாது நம்ம அஞ்சல் தலைகளும் ஒரு ப்ரிண்டிங் ப்ராசஸ் மூலமாகத்தான் வெளியிடுறாங்க அதனால் அஞ்சல் தலைகளும் ப்ரூஃப் ரீடிங்கிற செயல்முறைக்கு உட்பட்டே ஆகும் ப்ரூஃப் ரீடிங்காக ஒரு அஞ்சல் தலையை பிரிண்ட் செஞ்ச பிறகு அது தவறுதலாக யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா ப்ரூஃப் ரீடிங் அஞ்சல் தலையில் ஒரு விஷயம் இருக்குது அது ஒவ்வொரு அஞ்சல் தலைக்கும் ஒரு மதிப்பும் சேர்ந்தே இருக்குங்கிறது உதாரணத்துக்கு அஞ்சல் தலையில ரெண்டு ரூபாய் அஞ்சல் தலை பாத்திருக்கோம் அஞ்சு ரூபாய் அஞ்சல் தலையை பார்த்துருக்கோம் இப்படி ஒரு மதிப்பும் ஒரு அஞ்சல் தலையோட சேர்ந்தே இருக்கு இதுல ப்ரூஃப் ரீடிங்கு பிரிண்ட் செஞ்ச அஞ்சல் தலையும் விதிவிலக்கு இல்லை அதனால ப்ரூஃப் ரீடிங்க்கு பிரிண்ட் செஞ்ச அஞ்சல் தலை தப்பி தவறி பொது உபயோகத்துக்கு மக்கள்கிட்ட கிடைச்சிடக்கூடாது சோ கரெக்டான அஞ்சல் தலையும் ப்ரூப் ரீடிங்கான அஞ்சல் தலையையும் வேறுபடுத்தியே ஆகணும் எப்படி வேறுபடுத்தணுங்கிறப்பதான் ஓவர் பிரிண்ட் பண்ணலாங்கிற ஐடியா வந்து அஞ்சல் துறைக்கு வந்து வந்தது ப்ரூஃப் ரீடிங்காக பிரிண்ட் செஞ்ச அஞ்சல் தலைகள்ல ஸ்பெசிமென் அப்படின்ட்டு ஓவர் பிரிண்ட் சீல வந்து பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி உருவானதுதான் ஸ்பெசிமன் அஞ்சல் தலைங்கிற மாதிரி அஞ்சல் தலை ஸ்பெசிமன் அஞ்சல் தலைகள் அஞ்சல் துறையில அஞ்சல் தலை அதிகாரிகள் கிட்ட மட்டுமே தரப்பட்டு ப்ரூஃப் ரீடிங் பார்த்த பிறகு மீண்டும் பிரிண்டிங் பிரெஸுக்கு கொண்டு போயிருவாங்க இப்படிப்பட்ட ஸ்பெசிமன் அஞ்சல் தலைகளை யாருக்கும் கிடைக்கிறதும் மிக மிக கடினம் சில சமயங்கள்ல ஸ்பெசிமன் அஞ்சல் தலைகள் எப்படியோ பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து வெளியே வந்துடும் அப்படி வெளியே வர்ற அஞ்சல் தலைகளை நாம அனுப்புற தபால்கள்ல உபயோகிக்கவே முடியாது அது சட்டப்படி குற்றமும் கூட ஆனா ஒரு அஞ்சல் தலை சேகரிப்பா அதை வந்து நாம வச்சுக்கலாம் உலகத்துல அஞ்சல் தலைகளை வெளியிட ஆரம்பிச்ச சமயத்திலேயே அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகளிலேயே ஸ்பெசிமென் அஞ்சல் தலைகளும் பிரின் செஞ்சிருக்காங்க ஸ்பெசிமென்ற மாதிரி அஞ்சல் தலைகளுக்கு மட்டும் பொருந்தாது சில அஞ்சல் உரைகள் அதாவது போஸ்டல் கவர்ஸும் ஸ்பெசிஃபுங்கிற ஓவர் பிரிண்ட் பதிவோட வெளியிட்ருக்காங்க அடுத்த வாரம் வேறொரு அஞ்சல் தலை தகவலோடு நம்ம அஞ்சல் தலை பயணத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்